வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் நான்கு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஷாம் எனப்படும் வைன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேம்ஸ் ஆற்றின் கீழாக கிரீன்ச் நடை சுரங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரில் ஜெர்மனி பெல்ஜியத்தின் மீது படையெடுத்தது இதன் காரணமாக பிரிட்டன் ஜெர்மனியின் மீது போரை அறிவித்து உலக போரில் முதல் குதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரேக்கு தளபதி யோனிஸ் மெட்டாக்சஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தன்னை நாட்டின் தலைவராக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு டொமினிக்கன் குடியரசில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் நூறு பேர் கொல்லப்பட்டு இரண்டாயிரம் பேர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஜப்பானின் தெம்படையினர் ஏஐஏ கட்டிடத்தை தாக்கி அமெரிக்க தூதுவர் உட்பட ஐம்பது பேரை பணைய கைதிகளாக பிடித்தனர் பின்னர் இப்பயண கைதிகளை விடுவித்து சிறை கைதிகளாயிருந்த தங்களது ஐந்து தோழர்களுடன் லிபியா நோக்கி பயணமாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அப்பர் வோல்டா எனும் ஆப்பிரிக்க குடியரசு பொர்கினோ பாசோ என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓசியானோஸ் என்ற கிரேக்க கப்பல் தென்னாப்பிரிக்காவில் மூழ்கியது அனைத்து ஐநூத்தி பயணிகளும் இந்த விபத்தில் காப்பாற்றப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்தின் ஆளுநராக ஆனந்த் சத்தியானந்த் அறிவிக்கப்பட்டார் இவர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வறுமைக்கு எதிரான அமைப்பு ஆக்சன் என்ற அரசு சார்பற்ற அமைப்பின் பதினைந்து பணியில் அலர்கள் மூதுரில் இலங்கை ராணுவம் என சந்தேகிக்கப்படுபவர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாசாவின் பீனிக்ஸ் விண்கலம் செவ்வாய்க்கோளை நோக்கி ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேலூர் ஜி ராமபத்ரன் தமிழக மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிஷோர் குமார் இந்திய நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நா தர்மராஜன் தமிழக எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ந ரங்கசாமி புதுச்சேரியின் ஒன்பதாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சோலியான் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பராக் ஒபாமா அமெரிக்காவின் நாற்பத்தி குடியரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொன் கணேசமூர்த்தி ஈழத்து கலைஞர் இரண்டாயிரத்தி இந்திய அரசியல்வாதி எழுத்தாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ச அகத்தியலிங்கம் தமிழக மொழியியல் அறிஞர் இந்நாளின் சிறப்புகள் புர்கினோ பாசோ நாட்டின் புரட்சி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே